நன்றாக அரைத்து பசையாக்கி ஒரு கோடை கொண்ட அளவு தினம் பதினைந்து நாட்களுக்கு ஒன்று வந்தால் நாய்க்கடி விஷம் முறிந்துவிடும் இந்த பசையை மேல் பற்றாகவும் நாய்க்கடி பட்ட இடத்தில் பூசி வரவும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்